என அலைவர் தன் இறைவனம் கேட்டார்கள்சிகள்த்திற்குள் நுழைந்த பின் ஒருவர் வருவார் அந்த மனிதனிடம் நீயும் சொர்க்கத்திற்குள் செல் என்று கூறப்படும் அப்போது அவர் இறைவா அது எப்படி முடியும் மக்கள் தங்கள் இடங்களுக்கு சென்று தங்களுக்கு இறைவா திருப்தி அடையவேன் என்று அவர் கூறுவார் உனக்கு அதுவும் அது போன்றதும் அது போன்றதும் அது போன்றதும் அது போன்றதும் உண்டு என்று அவரிடம் கூறப்படும் ஐந்தாவது தடவையில் இறைவா திருப்தியுற்றேன் என்று கூறுவார் உடனே அல்லாஹ் இதுவும் உனக்கு உண்டு இது போன்று மடங்கு உண்டு மேலும் விரும்புகின்ற விரும்பும் இடம் உண்டு என்று கூறுவான் இறைவா பொருந்திக்கொண்டேன் என்று அவர் கூறுவார் என அல்லா கூறுவான் இறைவா சொர்க்கவாசிகளில் தகுதியில் உயர்வானவரின் நிலை என்ன என்று மூசா நபி அலை அலாம் கேட்டார்கள் அவர்கள் என் என் கையால் அவர்களின் கண்ணியத்தை காத்துள்ளேன் அதன் மீது நான் உத்தரவிட்டுள்ளேன் எந்த கண்ணும் அதை பார்த்ததில்லை எந்த காதும் அதை கேட்டதில்லை மனித இதயத்திலும் அதுபோன்ற சிந்தனை ஏற்பட்டதில்லை என அல்லாஹ் கூறினான் என்று நபி சொல்லு அனைவரும் கூறினார்கள் ஒன்று எட்டு ஒன்பது